நற்றினை நீயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் த விஜய் ஹரி நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பு அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று மகாத்மா காந்திஜி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதான் அவர்களை பற்றி கூறுகிறேன் கேனுங்கள் மகாத்மா காந்தியும் பள்ளும் காந்திஜியின் நண்பர் மகாதேவ் பாய் என்பவரிடம் காந்தியின் பல் ஒன்று இருந்தது இதைப் பார்த்து ஒருவர் தனக்கு கேட்க மற்றொருவர் அதை எனக்கு தர வேண்டும் அது எனக்கு உரிமை உள்ளது என்று கூறினார் அப்போது வந்த அந்த பக்கம் வந்தார் காந்திஜி என்ன விஷயம் எதை பற்றி பேசுனீங்க என கேட்டார் இந்த பல் தங்களுடையது நான் பத்திரமாக வைத்திருந்தேன் இது அவருக்கே உரிமை என்கிறார் என கேட்கிறார் மகாதேவ் உரிமையை பற்றி பேசினால் நண்பர் மகாதேவ் பாய்க்கே அதிகம் உரிமை உண்டு ஆனால் எல்லாருக்கும் மேல் எனக்கே அதிகம் கொடுங்கள் என்று அதை வாங்கினார் காந்திஜி அடுத்து யாரும் எடுக்க முடியாத இடம் நோக்கி தூக்கி எறிந்து விட்டார் நன்றி